சிவசம்ச்சாரியமியம் அமதாச்சாரியம் வந்தேபரம் ஓ ஆப்பா மூன்றாவது பகுதி பம்மஹேவியோ விஜி தியமோ விஜயே தேவீய்த अस्माकवायाजय अस्माकवाया महिमेती नम रु कंट मुड़ा रे अमच अ உபநிஷத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சாச்சு இனி என்ன பாக்கி இருக்கிறது ஒன்னும் இல்லை பாக்கி இல்ல இந்த ரெண்டு விஷயத்தை சொன்னதுலயே கன்க்ளூட் பண்ண போறது எப்படி பண்ண போறது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டைலூட் பண்ண போறது டைலூட்டா நான் இப்ப முன்னாடி சொன்னேன்னே அதெல்லாம் புரியலையா டோன்ட் வரி இப்போ உங்களுக்கு புரியிற மாதிரி இன்னும் கொஞ்சம் சுலபமா அதே விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு உபநிஷத்து சொல்றது அப்ப நமக்கு கம்ஃபர்டபிளா இன்னும் கொஞ்சம் ஈஸியா போறதுக்காக இந்த விஷயத்துக்கு நம்ம செய்யறதுக்கு இங்க பண்ணப்படுது முதல்ல அதனுடைய சாராம்சத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணுவோம் முதல்ல என்னன்னா இங்க இந்த உபனிஷத்து முக்கியமா குறிப்பா என்ன சொல்றது அப்படின்னா மெயின் டீம்ல எடுத்துக்கிறது அது என்னன்னா ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை ஊர்ஜி அதுப்படுது நிறைய இடத்துல வந்து இன்டைரக்டா டைரக்டா அது சொல்லி கொடுக்கிறது அந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லிக்கணும் அப்போ கான்சியஸ் அதன் எக்ஸ்பீரியன்ஸ் அனைத்தும் பிரம்மன் ஓகே சைத்தன்யத்து மூலியமாக நடக்குகின்ற அனைத்து அனுபவங்களும் எது இருக்கிறதோ அந்த அனுபவங்கள் எல்லாம் பிரம்மன் தான் ஓகே அப்ப சைத்தன்யத்தினால் எல்லாம் எல்லா அனுபவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் எதனால நடக்கிறது ைத்தன்யம் கான்சியஸ் அந்த சைத்தன்யத்தில் ஏற்படுகின்ற அனுபவம் அந்த சைத்தன்யம் தான் பிரம்மன் சைத்தன்யம் இல்லாத எந்தமான விருத்திகளும் எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் விருத்தி தாட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் எந்த பார்மில் இருக்கிறது தாட் பார் இருக்கிறது எண்ணங்கள் ரூபத்தில் இருக்கிறது அந்த எண்ணங்கள் ரூபம் எதனால இருக்கிறது சைத்தன்யத்தினால இருக்கிறது கான்சியஸ்டு ரெண்டு பேருக்கு புரியறதுக்காக ஒண்ணுதான் புரிஞ்சுக்கூடாது பாண்டிச்சேரி புதுச்சேரி ரெண்டும் ஒண்ணுதான் அது ஐக்கியம் அது தத்துவம் ஐக்கியத்தோட இது முதல்ல இதிலேயே ஐக்கியம் இருக்கணும் சைத்தன்யம் தான் ஆத்மாவிலேயே இருக்கிறது பிரம்மத்தில் இருக்கிறது இருக்கிறது சைத்தன்யம் தான் இருக்கிறது சொல்லும்போது நம்ம வந்து ஜீவத்துவம் சமஸ்டி சொல்லும்போது அப்போ இங்க என்ன சொல்றது ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேத்தம் எதித்த முபாசத்தை அப்படி உபனிஷத்தை கன்க்ளூஷன் பண்றது என்ன கண்குளூஷன் பண்ணது ததேவ அந்த சைத்தன்யம் தான் பிரம்மன் வித்தி அறிந்து கொள் நேத்தம் எத்தித்த உபாசத்தே வேற எந்த பார்ம்ல நீ கும்பிட்டாலும் நீ பார்த்து அந்த அது ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால அது வந்து கிடையாது அப்படின்னு சொல்ல வருது ஓகே கிடையாது ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேத்தம் எத்தித்தம் உபாசத்தே அப்படி கன்குளூஷன் பண்ணிச்சு அது உறுதிப்படுத்துறதுக்கு என்ன சொல்லி எடுத்து அப்படின்னா உன்னுடைய அனுபவம் எங்க இருக்கிறது பிரதிபோதம் பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்துவம் ஹி விந்தே பிரதிபோதம்னா எந்த மாதிரிலாம் உனக்கு எண்ணங்கள் வருகின்றதோ அந்த எண்ணங்கள் அனைத்தும் சைத்தன்ய சுரூபமானது அதனால இவர் தைத்தன்யம் எவிடன் ஓகே எபிடண்ட் அதை நீ தெரிஞ்சுக்கணும் மதம் மதம்னா இங்க நோன் அறிந்து கொள்ளுதல் அமிர்தத்துவ மிகி விந்தத்தை இதை தெரிந்து கொண்டால் ஒவ்வொரு எண்ணத்திலும் சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாடே என்பதை நீ புரிந்து கொண்டால் அது பிரம்மன் பிரம்மன் என்பது அறியப்பட்டதாகிறது அப்படி அறியப்பட்டதாக இருந்தால் அமிர்தத்துவ நிலையை நீ அடைவாய் அப்படி சுற்று உபநிஷத்து சொல்றது சரி அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இல்ல வேர்ட்ஸ் இன்ட்ரோடக்ஷனா இங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை சாஸ்திரத்தினுடைய பங்கு Only for introductions. ஏற்கனவே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அனைத்து அனுபவமும் சைதன்யம். அந்த சைதன்யம் பிரம்மன் அந்த பிரம்மன் யூ ஒன்லி தது அசி அப்படின்னு இந்த புத்தில அனுபவம் வரதுக்கு தேவையில்ல இந்த புத்தியில அகம் பிரம்மாஸ்மி என்ற ஏற்பட செய்யணும் என்ன இந்த உடம்ப வச்சுட்டு உடம்ப வந்து சைத்தன்யமா நினைச்சுட்டு இருக்கேன் அகம் அகம் பாடி அப்படி நானும் சொல்லும் போது நான் இந்த உடம்பை சொல்லிடுறேன் இல்ல இல்ல இந்த உடம்பு கிடையாது சைத்தன்யத்துல இந்த உடம்பு இருக்கிறது அகம் சைத்தன்யம் உடம்பு என்கிட்ட இருக்கிறது அப்படி சொல்லிட்டா இப்ப நம்முடைய கேட்டு நம்முடைய அனுபவம் இந்த பிரதம கண்டா தித்திய இருக்கிற மாணவன் என்ன சொல்றான் உத்தம புருஷா உத்தம அதிகாரி என்ன சொல்றா முன்னாடி என்ன நினைச்சிருக்கான் ஐ வாஸ் பாடி ஐ ஹேட் கான்சியஸ் ஓகே இப்ப என்ன சொல்ற ஐ எம் த கான்சியஸ்னஸ் ஐ ஹேவ் இன்சிடென்டலி பாடி இன்சிடென்டல் பாடி அப்படி கன்வர்ஷன் டிரான்ஸ்மேஷன் ஆயிருக்கிறது ஆயிருக்கிறது. ஒரு மாற்றம் ஆயிருக்கிறது என்ன மாற்றம் ஆயிருக்கிறது இது பாடி நான் அதுக்குள்ள ஏதோ உருபொருள் ஒன்று கண்டேன் உள்ளறை ஏதோ ஒன்று சைத்தன்யம் உட்கார்ந்து தெரியுது அப்படி இல்லை அகம் சைத்தன்யம் அந்த சைத்தன்யும் இந்த பாடி உட்காந்து பாடி நான் கிடையாது அது வந்து போகக்கூடிய விஷயம் தாட்டு மாறி எண்ணங்கள் மாறி வந்து போகக்கூடிய விஷயம் நான் போட்டிருக்க ஷர்ட் மாறி வந்து போற விஷயம் எது யுவர் உடம்பு அகம் நித்யா பூர்ணதகா ஸ்தானுகு நான் அழிவற்றவன் அப்போ அகம் சைத்தன்யம் அப்படி சொல்லி இத வந்து நம்ம சொல்றோம் இந்த பாடிக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கிறது டேட் ஆஃப் டெத் இருக்கிறது பாடிக்கு தான் இருக்கிறது அண்ட் டிப்பாச்சர் உடம்பு நான் இந்த டிரான்ஸ்மேஷன் வரது இருக்க இதுதான் ஞானம் இப்ப ஞானத்துக்கு ஒண்ணும் புதுசா பண்ணல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இருக்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே நான் இப்ப நான் என்றத அப்போ அந்த அழியாத வஸ்துவாகிய சைத்தன்யம் தான் நான் தேவா கதாச்சிதா நூயா அஜோ நித்யாஸ்வத்தோயம் புராணக நன்யதே ஹன்யமானே ஷரீரே கீதையில சொல்றது உபநிஷத்து சொல்றது எல்லா இடத்துலையும் போய் ஒரு புகுந்து விளையாடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வரணும் கண்ணமா பார்க்கணும் கையை மாத்தியா பார்க்கணும் மொத்தத்து பாரு உங்க உடம்பு முழுக்க பாரு யாருன்னு பாரு அப்படி பார்க்கும்போது இது திருப்பிச்சதுன்னு சொல்றது அது பறக்கிறதுல இறக்குறதில்லை ஆத்மா நீ தான் அது அப்படி புரிஞ்சுன்னா நீ தான் ஞானி வர சொல்லிட்டு இருக்காரு கிருஷ்ணர் ஓகே அதனால அவர் எங்க இதுன்னு இங்கிருந்து எடுத்தவர் உபநிஷத்து ஆதாரம் ஸ்ருதி ஆதாரம் ஏன்னா கீதா வந்து ஸ்மிருதி அதனால இதுக்கு இதுக்கு இதுதான் இதை கிரகிச்சுக்கிறதுக்கு பேரு தான் விற்தி ஜானம் கிரகிச்சுக்கிறது புத்தில தப்பா நான் என்னை பத்தி ஐடியா வச்சுருக்கேன் ஒரு தப்பான நோஷன் வச்சிருக்கேன் அதை நான் கரெக்ஷன் பண்ணிக்கணும் இப்ப உபநிஷத்த ஏன் இப்படி மன்றாடுறதுன்னு உங்ககிட்ட நீ ஒரு நானு சொல்றதுக்கு தப்பா புரிஞ்சு வச்சுருக்கேன் அது நீ இல்ல அழியக்கூடிய வஸ்துவை எதுக்கு நீ வச்சு கட்டி நீ நித்தியமான சாஸ்வதமானவன் அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படி புரிஞ்சுட்டுன்னா இந்த ஜீவன்ல இருக்கும் அதுக்கு பேர் ஜீவன் முக்தின்னு நீ உடம்பு மேல அபிமானம் வெச்சினா அதுதான் நான் வச்சுன்னா அது குறைவு லிமிட்டட் ஓகே நீ என்ன பண்ணினாலும் சொல்ல முடியாது நிறைவு தான் ஆனந்தம் அந்த ஆனந்தம் தான் பூர்ணம் அப்ப அபூர்ணமாக இருக்கிற யுவர் பாடி மைண்ட் நாட் ஐ எம் நாட் தூர்ண சைத்தன்யம் நான் அப்படி யாரு நினைக்கிறாலும் அவனுக்கு பேரு ஜீவன் முக்தி இந்த அபூர்ணத்துவத்தை விட்டு பூர்ணத்துவத்துக்கு டிராவல் பண்ணிட்டான் அதுக்கு அடையிற பேரு ஜீவன் முக்தி அதுக்கு இன்னொரு பேரு மோக்ஷம் மோட்சம் அதுதான் விடுதலை எதுல இருந்து விடுதலை இவர் பாடி மைண்ட்ல இருந்து விடுதலை ஓகே அப்படி எது விடுதலை நான் என்ற சொல்லுக்கு நீங்க ரிலீஃப் பண்ணிட்டு வரீங்க நீங்க ஓகே நான் நான் சொல்றீங்களா அகம் அகம் அகம்னு சதா காலம் இருக்கிறது நான் நான் அது சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் கான்சியஸ் தான் பிரம்மன் அந்த பிரம்மன் தான் வேற எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா மோட்சம் அதுக்கப்புறம் வந்து என்ன இந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த பாடி இருந்து இருக்கும் அது விழுந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த மீடியம் போயிடும் அந்த மீடியம் போறதுக்கு பேரு விதேக முக்தி அப்படின்னா என்ன இந்த பாடி சூட்சம சரீரத்துக்கு சூட்சம சரீரத்துக்கு இன்னொரு பர்த் கிடையாது ஓகே ஆக்சுவலி மோக்ஷன்றது என்னன்னு தெரியுமோ மோக்ஷன்றது சூக்ம சரீரத்தினுடைய எண்டு இப்போ முமுக்ஷு என்ன விரும்புறான் இந்த சாதகன் பர்மனண்டா சாக விரும்புறான் எப்படியா திரும்ப திரும்ப பர்த் எடுக்கக்கூடாது அந்த சூக்ம சரீரத்தை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படி இதற்க இன்னொரு ஐடியா ஓகே அது நீ பர்த் எடுத்துதான் இருக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறது அப்போ சைத்தன்யம் சரீர விவகாரம் ஜீவன் முக்தி அதே அகம் சைத்தன்யம் சரீர விவகாரம் இல்லாத நிலை விதேக முக்தி கரெக்டா விவகாரம் இருக்கிறவருக்கு இந்த சரீரை உபயோகப்படுத்தின்னு இருக்கோம் ஜீவன் முக்தி இந்த பாடி போன பிறகு அடையக்கூடியது விதேக முக்தி இதுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு பேல ஒன்னும் கிடையாது விதேக முக்தி அப்போ இந்த விதேக முக்தி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையா இருக்கு விதேக முக்தி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது அதுவும் புதுசா அடைய தேவையில்லை இந்த விதேக முக்தின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கனே அது கூட புதுசு இல்லை ஏற்கனவே உங்களுக்கு அனுபவத்தில் இருக்கிறது அனுபவ சித்தமாக இருக்கிறது அது எங்க இருக்கிறது இரண்டற்றைத்தமற்ற ஏக்கமா இருக்கிற நிலை நீங்க எங்க இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்கும் இருக்கீங்க அங்க வந்து கணவன் கணவன் கிடையாது மனைவி மனைவி கிடையாது குரு குரு கிடையாது சிஷ்ய சிஷ்ய கிடையாது ஆண் ஆண் கிடையாது பெண் பெண் கிடையாது ஏழை ஏழை கிடையாது பணக்காரன் பணக்காரன் கிடையாது அனைத்து வேற்றுமைகளையும் கலைந்து சைத்தியத்தில் மாத்திரம் இருக்கிற நிலை அந்த உறக்க நிலை இப்ப விதேக முக்தி ஆல் திங்ஸ் வித்ராயல் ஆல் திங்ஸ் வித்ராயல் ஒன்லி சாட்சி சைத்தன்யம் மாத்திரம் இருக்கிறது அப்சலூட் சாட்சி சைத்தன்யம் மாத்திரம் அங்க இருந்து இருக்கிறது உறக்கத்தில் திருப்பி அந்த சைத்தன்யத்தோட அசோசியேஷன் பாடி மைண்ட் இருக்கிறது விவகாரம் திருப்பி பாடி மாத்திரம் வித்ராயல் பண்றது யுவர் த ட்ரீம் ஸ்டேட் பாடி அனைத்தையும்து பண்றது விதேக முக்தி ஓகே அப்போ இதுதான் உபனிஷத்தில் இப்படியே சொல்லிக் கொடுக்கிறது அதனால இதுதான் நமக்கு கடைசிய கன்க்ளூஷன் பண்றது இந்த இரண்டாவது அத்தியாயம் கண்டம் வந்து என்ன கன்க்ளூஷன் பண்றது அவே தீர்த்து அத சத்தியமஸ்தி நேத்தே சேத் மகத்தி நீ இந்த பிறவியிலேயே இந்த விஷயத்தை அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் அப்பாற்பட்ட மேலான விஷயமாக இருக்கிற அந்த ஆத்ம சைத்தன்யத்தை புரிந்து இந்த சரீரம் அடைந்ததனுடைய பயனை அடைந்தாய் இந்த சரீரத்துக்குன்னு ஒரு உபயோகமா இருக்கக்கூடிய பயனை நீ அடைந்ததுக்கு விஷயம் அப்படி நீ அடையவில்லை நான் அவித்தே அப்படி நீ அடையவில்லை என்றால் மகத்தி நஷ்டா மகத்தி வினஷ்டி பெரிய நஷ்டத்தை அடைகிறாய் இந்த பிறவி கிடைச்சி அந்த பிறவிக்கு வேண்டியது செய்யாம வெறும் அணில நாய் கரடி பூனை செய்யற வேலையே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு நீங்க மாத்தம்தான் வசதியா நீங்க வந்து காஞ்ச புள்ளியும் பசும் புள்ளியும் போடுங்க மாட்டுக்கு எது சாப்பிடும் நம்ம வந்துட்டு டேஸ்டா சாப்பிடணும் அதுவும் டேஸ்டா போது ஈவன் தோ நான் வந்து அணிலுக்கு வெப்பேனே புரியதா சாதம் சாதாரண சாதம் வச்சாலும் ஒரு நாள் வடை வச்சா சாதத்தெல்லாம் விட்டுடுத்து வடையை மாத்திருத்தீங்க அதுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் தெரியுது புரியுதுதா சிறு வந்து அதுக்கே டேஸ்ட் பிடிக்கல சாப்பாடு இப்படி பண்ணிட்டு போயிடுது அப்புறம் திருப்பி இப்படி வந்து தட்டை பார்க்குது அதே சாதம் தான் திருப்பி இப்படி பார்க்குது சொட்டு போயிடுறது திருப்பி கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க அந்த ஹோல் ஏரியா உங்களுக்கு இந்த வீடு அந்த வீடு எல்லா வீட்டுக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க எவனும் போட மாட்டான் திருப்பி இந்த தட்டை அதே சாப்பாடு சரி இன்னைக்கு இந்த பகவானிக்கு தான் கொடுத்து அப்படி நினைச்சிங்க போல லட்சணமா மொத்தமா நம்ம எப்படி வழிச்சு சாப்பிடுவோமோ தட்டை ஃபுல்லா காலி பண்ண ஆமா அந்த கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் திட்டி திட்டா இருக்கலாம் அது நாக்க நீட்டி புல்லா காலி பண்ணிடு அதுவும் ஐடியா பாக்குறது வேற ஏதாவது போடுவாங்களா நமக்கு பிடிச்சத போடுவாங்களா அப்போ என்ன வித்தியாசம் சொல்லு நீ சட்டை போட்டுக்கிற அது சட்டை போட்டுல டை அதுக்கு செலவு இல்லை அவ்வளவுதான் மனுஷ பிறவியில் வந்துட்டு மனுஷ பிறவிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கொடுக்கப்பட்டிருக்கு நீ உன்னை அறிந்து கொள்றது எதுவோ அந்த வேலையை மாத்திரம் விட்டுட்டு செஞ்சா மகத்தி நஷ்டம் மகத்தி வினஷ்டிகி உபனிஷத்து சொல்லி முடிக்கிறது மகத்தி வினஷ்டிகி நான் சொல்ல வேண்டிய உபதேசம் சொல்லியாச்சு அதனால இனிமே மகனே உன்னுடைய சமத்து நீ எப்படி முடிவு பண்ணிக்கிறோ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நீ செய்ய வேண்டியதுக்கு செஞ்சுக்கோ அதுக்கப்புறம் வந்து நாம வந்து மூன்றாவது இப்போ இதுக்கு போக கண்டா இதுல வந்து இந்த உத்தம அதிகாரிக்கு பார்த்தாச்சு மத்திய அதிகாரி பத்தி இப்போ டீல் பண்றது அதிகாரிக்கு யாரு தன்னை தயார்படுத்திக் கொண்டவன் உத்தம அதிகாரி தன்னை தயாரிப்படுத்திக் கொள்ள கொண்டும் பழைய பழக்கத்தில் மிஸ் பண்றவன் மத்திய அதிகாரி ஐ எம் ஆல்ரெடி சாதன சதுஷ்டிங் ஏதோ கோளாறு பழைய பழக்கங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நிலையை கூட அடைஞ்ச ஆளு அந்த மாதிரி உள்ள ஆளு இது அடுத்தது இரண்டாவது கண்டம் கவலைப்படாத உத்தம அதிகாரிக்கு சொன்னது அதுல புரியல இதுல புரியா பார் அப்படி சொல்லிட்டு எப்பவுமே ஒரு கதையை சொல்றதுன்னா அந்த கதை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் கம்ஃபர்டபிளா இருக்கும் ஒரு குழந்தை கூட ஒரு கதை சொன்னா டக்குன்னு புரியும் அது தத்துவம் சொன்னும்போது தகராறா இருக்கும் ஓகே அதனால நம்ம ஊர்ல வந்து கதை சொல்லி வளர்த்து பெரிய பெரிய மகான்களையும் பெரிய பெரிய வீரர்களும் உருவாக்கிய நாடு இது ஓகே அதனால பெரிய பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் உருவானது கதையை சொல்லி அது இதை கொண்டு வரது ஸோ கதையை சொல்றதுக்கு முயற்சி பண்றது இப்ப வந்து சிவபெருமான் வந்து மண்மதனை எரித்தார் அப்படி இந்த டிவியெல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படி வரும் அந்த சிவபெருமன் அழகா கைலாய மலையை போடுவாங்க போட்டுட்டு அப்படி இருப்பார் சிவபெருமன் தபஸ்வி கொஞ்சம் கோபக்காரர் கூட அப்படி இருப்பார் அப்படி பண்ண மன்மதன் சிகிச்சைக்கா பண்றான் கோபம் அப்படி முடிப்பார் அவர் வந்து பெருமாள் முடிக்கிறாரு இவர் மாதிரி முடிக்க மாட்டார் மகாவிஷ்ணு மாதிரி மகாவிஷ்ணு அப்படி பார்ப்பாரு மெதுவா தான் இப்படி பார்த்தோன்ன அந்த மூணாவது கண் இருக்கிறது நெற்றிக் கண் அந்த நெற்றிக்கண் இப்படி பண்றே அப்படி சொட்டு அப்படி பண்ண அப்படியே அந்த நெருப்போகம் பீம் ஆஃப் லைட் வந்து அப்படியே பஸ்மாய் கொஞ்ச நாள் டிசப்பயர் ஆகிடும் எரித்தவர் இந்த கதை வந்து யாருக்கு புரியாது எல்லாருக்கு தான் புரியும் மன்மதன் டிசையர்ஸ் காமகா இந்த தேர்ட் ஐ விஷ்டம் நாலேஜ் நாலெட்ஜினால உன்னுடைய டிசையர்ஸ் பர்னிங் பண்ண முடியும் இது பிலாசபி ஓகே அந்த பிலாசபியை உனக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு என்ன சொல்லுவான் கதைபெருமான் விளையாடுறதால உன்னுடைய ஆசையம் பண்ணணும் புத்திய வந்து அதனால அதிசயன மத்னாதி அதிசயன மத்னாத்தி மத்தனம்னா சர்ணிங் அந்த இது கடையிறது சொல்லுவாங்க அந்த கடையிறது அதுக்கு அது கடையிற ராடுக்கு பேரு மத்துன்னு பேரு தெரியுமா உங்களுக்கு வந்து அந்த மிக்சி எல்லாம் இதெல்லாம் போயிடுச்சு பழைய காலத்தில் எடுத்துட்டு வாங்க மத்து மாதிரி இருக்கு பாரு அப்படின்னா என்ன நடத்தோம் மத்து மாதிரி இருக்கு ஒண்ணும் இப்படி இப்படி யார் என்ன பண்றாங்களோ அப்படி தலையாட்டின் இருக்கும் அது மத்துன்னு சொல்லுவாங்க இல்லட்டி ஒழக்கன்னு சுட்டுவாங்க இதெல்லாம் பழைய காலத்து திட்டி இப்பெல்லாம் பசங்களை சொன்னாலும் கோவம் வராது எரிச்சல் வராது நிறைய திட்டி இந்த நூற்றாண்டுல ஒர்க்கப்பட்டாலும் ஆகாது இந்த பழைய தலைமுறை இந்த அறுபது எழுபது வயசு ஆனவங்க இருக்காங்களே அவங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் திட்டவே முடியாது அப்படியே திட்டினாலும் பசங்களுக்கு வந்து ஒரு வேகமே வராது ஏதோ புரியாத பாஷில கத்தின்னு இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும் அப்ப மத்து அந்தனம் சமுத்திரம் பார்க்கடலை கடைந்தன் சொல்றீங்களே கடைதல் இந்த மைண்ட் டிஸ்டர்ப் பண்றது அந்த புத்தி டிஸ்டர்ப் பண்ற டிசைர்ஸ் இருக்க அத வந்து ஞானத்தினால்தான் இப்ப உதாரணத்துக்கு இரண்டாவது அத்தியாயத்தில் அந்த ஸ்தித பிரஜன் எப்படி இருக்கான்னு கேட்கிறான் ஸ்தித பிரஜினுடைய லட்சணம் கேட்குறான் அர்ஜுனன் இந்த ஜீவன் முக்தின்னு சொல்றதுல அவன் எப்படி நடப்பான் எப்படி உட்காருவான் எப்படி பேசுவான் இது ஒரே க்ரியோசிட்டி ஞானம் அடைஞ்சிருத்துன்னா அவனுக்கு என்னெல்லாம் வராதா பேசவே மாட்டானா அப்படி முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருப்பானா பள்ளிலாம் மாட்டானா இப்படிலாம் நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் ஞானி ஆயிட்டுன்னா பள்ளி தேயக்கூடாது குளிக்கக்கூடாது பறக்க முடியிருக்கணும் அந்த சிவன் ஒரு இருக்க படம் ஒண்ணும் அப்படி ஓடுவான் நிலுங்க சுவாமி நிலுங்க அப்படி ஓடுவார் ஓ அவர் தான் ஞானி ஆக்கும் நம்மளை மாதிரியே பேசி நம்மள மாதிரி சிச்சனை இது நம்ம மாதிரியா ஆள் இருக்கிறது இது ஞானி இருக்காது இல்ல நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் இது வரை வரை காட்டுற அந்த ஞானி எல்லாம் ஒரு பிலிம் காட்டுவான் இவர் ஒரு கற்பனையில் ஒரு ஞானி ஒரு பிலிம் காட்டுவார் அந்த மாதிரி இப்ப வந்து நீங்க கற்பனம் பண்ணீங்க பிரஜா காமான் சர்வான் பார்த்த மனோகியை வென்றவன் இந்த மாதிரி சிவபெருமான் காட்டி அந்த மன்மதனை காட்டி அப்படியே கதை இது பண்ணணும் வரக்கூடியது அப்படி சொன்ன அப்போ முன்னாடி சொன்ன தத்துவத்தை புரிஞ்சுக்கலாம் அந்த தத்துவத்தை வருது அவதாரம் எடுத்து அந்த உபனிஷத்துல வரக்கூடிய வரக்கூடிய ஈஸ்வரன் பிரம்மணத்தை பத்தி அது வந்து பார்வதி தேவி வந்து விளக்குற மாதிரி இந்த கதையை வருது ஓகே இந்த எக்ஷக வருது இதுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் ஆளு அவன் யாருன்னா தேவர்கள் அசுரர்கள் இருக்காங்க ரெண்டு குரூப் பார்ட்டி இது எப்பயுமே இருக்கும் ரெண்டு பார்ட்டி எல்லா காலத்திலையும் இருக்கும் ஓகே இந்த அசுரர்கள்ன்றது தாமசக பர்சன்ஸ் ஓகே இந்த சாத்வீக புருஷர்கள் வந்து தேவர்கள் ஓகே சோ நல்ல பர்சன் ஆனா ரெண்டு பேருக்கும் குரூப் சண்டை வரும் எப்பயுமே சோ ரெண்டு குரூப்பு சண்டை போட்டு ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு தேவர்கள் ஜெயிச்சுட்டார்கள் தேவர்கள் எப்பவுமே ஜெயிச்ச கட்சிக்கு என்ன வரும் என்னால தான் அந்த தொகுதியில எவ்வளவு போய் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படி அப்படின்னு சொல்லுவான் இந்த தோத்த பார்ட்டி நீங்க கவனிச்சுன்னா வெளியிலயே வரமாட்டான் அந்த துண்டுகிண்டெல்லாம் தூக்கி போட்டுவான் ஒரு வாரம் எங்க இருக்கான்னு தெரியாதவன் வீட்டுக்கு கூட வரமாட்டான் எங்கேயாவது ஆட்சியில போய் படுத்து தூங்கி சாரு அப்படி வருவான் ஓகே அப்படி ஆனா ஜெயிச்சவன் பாத்தீங்கன்னா வெளியில வருவான் இந்த தொகுதியில அப்படி பண்ண அந்த தொகுதியில பண்ண எல்லாம் மொத்தமா மொத்தம் ஓட்டு வந்திருக்கும் இதுல இவங்க பார்க்க வச்சு கொண்டாடி தேவேந்திரன் அக்னி வாயு வருணா எல்லாம் குரூப் எல்லாம் அட்டகாசமா வந்துடுத்து வரக்கூடாதது வந்துடுத்து என்ன வரும் சைட் எஃபக்ட் கர்வம் வந்துடுத்து நாம முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய மிகப்பெரிய விந்திய மலை எது தெரியுமோ கர்வம் தான் இன்னொரு ஆச்சரியம் என்ன கர்வம் எனக்கு இருக்குன்னே தெரியாது அதுதான் விசேஷம் அது தெரியலன்னு கூட பரவல அவளுக்கு பயங்கர கர்வம் கர்வி கர்வி ரெண்டும் முன்னாடி இருக்கிறது நீ மாத்திரம் இதுவாவ இன்னொருத்தர் கர்வம் சொல்லணும் அது பளிச்சுன்னு தெரியும் அது அதுவும் கர்வம் அது மா வசதிய அந்த கர்வம் பலிச்சு தெரியும் என்னவே தெரியும் அப்படியே இருக்கும் சில இங்கிலீஷ் வந்து சத்தம் சொல்லக்கூடாது அது போல மை அகங்காரம் கர்வம் சைலண்ட் மீதி அகங்காரம் பிரகாசமா இருக்கும் அதனால முதல்ல எல்லாருக்கும் கண்டுபிடிக்க வேண்டியது எனக்கு கர்வம் இருக்கு ஒரு குரூப் இருப்பாங்க ஒரு தனித்தனி குரூப் இருக்கும் இருக்கும் தனித்தனி இது இருக்கும் கொடியெல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இதுல விஷயம் என்ன இந்த பகவான் இருக்கான ஈஸ்வரா அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அர்ஜுனன் என்ன நினைக்கிறான் அர்ஜுனன் மேல உட்காந்துருக்கான் கீழே இந்த மாதிரி சாரட்டோன்னு வச்சுக்கோ அங்க குதிர குதிரை ஓட்டுற ஆளு கிருஷ்ணன் இருக்கான் இப்படி திரும்பி சொல்றான் ஹே நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் எனக்கு தெரியும் உன் ஹயத்துல நான் உட்காந்துருக்கேன் இங்க கீழே உட்காந்துருக்கேன் நினைச்சிருக்கியா உன் ஹயத்துல உட்காந்துருக்க அப்படின்றார் கிருஷ்ணா கீதையில அதனால நீங்க உங்க உள்ளத்துல என்ன இருக்குன்றது பகவானுக்கு தெரிஞ்சிடும் பிரேர் தான் அதனால ஒரு ஆள் உங்களை கவனிச்சுட்டே இருக்கிறாருன்னு யாருக்கு ரகசியமான இடத்துல போய் நீங்க திங்க் பண்ணா கூட அது பகவானுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இந்த தேவர்கள்லாம் நினைக்கிற விஷயம் அந்த பகவானுக்கு தெரிஞ்சுடுத்து ஓகே இவங்களா இப்படி விடக்கூடாது திருத்தனும் ஓகே இந்த மாதிரி தவறு வந்து அசுரர்கள் பண்ணி நாங்க வச்சுக்கோ பகவான் வர மாட்டார் ஏன் கோர வந்தன பார்சியாலிட்டி என்ன தேவை இருக்கிறது பகவானுக்கு இல்லையா பார்சியாலிட்டி எதுக்கு பாவம் அவனும் நல்லா வந்தானே திருட்டு ஏ எவன் சொன்னா கொஞ்சம் கேப்பானோ அவங்கிட்ட தான் சொல்ல முடியும் நீ வேணா உன் வயத்தியடிச்சுக்கு சொல்லிக்கலாம் ஒ முடியாது திருந்தான் அது ஒர்க் ஆகும் தேவர்கள் வந்து நல்லவர்கள் பை மிஸ்டேக் அதனால பகவான் முடிவு பண்ணி தேவர்கள் இந்த அசுரர்கள் சரியா கடா போங்க அவனுடைய சுபாவமே அப்படிதான் அதனால அவன் விட்டுருவான் தேவர்கள் இப்படி தப்பு பண்ணக்கூடாது அப்புறம் ஆச்சுன்னா எல்லாத்திலையும் மிஸ்டேக் ஆகிடும் ஆயிடும் அப்படி சொல்லி பகவான் வந்து ஒரு அவதாரம் எடுக்கிறார் அவதாரம் எடுத்து எக்ஷ ரூபத்தில் அவதாரம் இந்த ஒவ்வொரு டயத்தில் ஒரு அவதாரம் அவதாரம் அவதாரம் அவதாரம் அவதாரம் இப்ப ராமன் கிருஷ்ணன் இந்த அவதாரம் வெரி லாங் டைம் மீதி அவதாரம் அந்தந்த பர்டிகுலர் டயத்தில் என்ன நீடும் அப்படி அவதாரம் எடுத்த அவதாரம் வந்து நரசிம்ம அவதாரம் சனகாதி முனிவர்களுக்காக எடுத்த அவதாரம் வந்து தட்சிணாமூர்த்தி அவதாரம் அப்படி ஒரு அவதாரம் இந்த தேவர்களை திருத்துவதற்காக எடுத்த அவதாரம் வந்து யக்ஷ அவதாரம் ஓகே யக்ஷ அவதாரம் இந்த யக்ஷ அவதாரம் எடுத்த உடனே இவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது பிரைட் பீம் ஆஃப் லைட் ஒரு ஸ்பார்க் வருது பழைய காலத்தில் நம்ம கிராமத்துக்கு போனீங்கன்னா உள்ள நுழையும் போதே எல்லாரும் கேள்வி கேட்பாங்க எங்க போறீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க வழிநடுக்க ஒரு புது ஆளு கிராமத்துக்குள்ள நுழைய முடியாது எல்லாருக்கும் தெரியும் அந்த கிராமத்தில் அத்தனை பேரையும் அத்தனை பேரையும் தெரியும் நான் வந்து அப்போ நிறைய கிராமத்துக்கு புது புது கிராமத்துக்கு போக வேண்டாம் போனால் ஒரு பத்து பேர் கெட்டாவது நான் பதில் சொல்லியாக்கணும் அந்த மாதிரி நான் போற ஆள் வந்து தேடிட்டு போற ஆள் கல்லு விட்டுக்காரு கல் வீட்டுக்காரன்ன அவர் தான் அந்த வீட்டில் வந்து அந்த ஊர்ல பெரிய ஆளு அந்த ஆளு பேரை சொன்ன உடனே ஓ அவங்க வீட்டுக்கு போறீங்களா சரி சரி போங்க நம்ம கவுண்டர் வீட்டுக்கு போறாராம் அவரு அதுக்குள்ளேயே நிறைய செய்தி போகும் நான் போறதுக்கு முன்னாடியே நான் பிறந்துட்டேன்னு அங்க கவுண்டருக்கு போய் சேர்ந்துடும் யூனிட் வில்லேஜ் ஒரு ஆளு கூட எக்ஸ்ட்ரா இருக்கிறத கண்டுபிடிச்சுக்குவான் இது அந்த காலத்து சிஸ்டம் அதனால தேவலோகத்திலையும் இருக்கிற பெரிய பெரியது அந்த பிரைட் ஆன லைட் அது தூரக்க இருந்தா தெரியாது ரொம்ப கெட்ட க இருந்தா கண்டுபிடிச்சலாம் அதனால கிட்டக்கூரம் இல்லாம அங்க ஒண்ணு இருக்கிறது மாத்திர தெரியுது ஆனா தெரியாது ஏதோ ஒண்ணு வந்து சமதி இருக்கிறது அப்படி தெரிஞ்சலப்பா புகுந்துட்டார்கள் பங்களாதேஷ்காரன் தேவர்களுக்கு தெரியல யார் வேணா வரலாம் இருக்கலாம் வந்து பிளான் பண்ணிட்டு எடுத்துட்டு போலாம் பண்ணலாம் இங்க இருந்தே போன் பண்ணலாம் அவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கிற குளோபிள இருக்க ஒரே கண்ட்ரி எந்த நாட்டிலையும் இருக்காது இவ்வளவு அசிங்கமான விஷயம் ஆனா தேவலகத்தில் உஷார் பார்ட்டி ஓகே ஒரு ஆள் ஒரு ஆள் உள்ள நுழைந்த உடனே யாரும் வந்திருக்கா சம்திங் ராங் அப்படி சொல்லிட்டு பார்ட்டி மீட்டிங் மீட்டிங் போட்ட உடனே மீட்டிங்ல முடிவு எடுத்தாங்க யார் அடப்பலாம் முடிவு எல்ல அக் அக்ரேசன் முன்னாடி போறவர் அதனால எல்லாரும் சேர்ந்து அக்னி பவானு கூப்பிடுறாங்க தாங்கள் தான் நீங்கள் போயிட்டு வர வேண்டும் எல்லாரும் போயிட்டு வர கவலைப்படாதீங்க எ இந்த அந்த கிரிக்கெட் ஆடுறதுக்கு முன்னாடி ஆவாங்க உள்ள போறதுக்கு முன்னாடி பாப்பா நீங்க பாத்திருக்கலாம் ஒரு அடி அடிப்பாம்பாரு திரும்பி வரும்போது பார்க்கணும் அவர நீங்க பார்த்தது நான் எப்பயோ பார்த்திருக்கேன் பலது பிடிக்காது அதுல ஒண்ணு கிரிக்கெட் சைக்காலஜிக்கா பிடிக்காது ஓகே அதனால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவான் சில பேர் அந்த சண்டை கிண்டெல்லாம் போடுறதுக்கெல்லாம் பார்ப்பான் அப்படி பண்ணுவான் அந்த மாதிரி கொலைப்படுறாருங்க டோன்ட் வரி எல்லாருக்கும் சொல்லிட்டு போறாரு அக்னி பகவான் நான் போய் பார்த்துட்டு வரேன் அவன் ஏன் நம்ம ஊருக்கு வந்திருக்கான் பார்த்துடுறான் அப்படி போன போயிட்டு போனா இவருக்கு இவர் தான் பெரிய ஆளு கடகட நடுங்கிறது உடனே எக்ஷன் நீ யார் ஏ நான் யாரா நான் வில்லாதி இல்லாது விஜயன் வீரப்பாண்டியன் அப்படிலாம் சொல்லி நான் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சவன் எனக்கு தெரியாத விஷயமே இல்லை எது ஒண்ணு பிறக்கிறதோ அது உடனே எனக்கு தெரிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஆள் நீ என்ன பண்ணுவேனே உன்னால என்ன செய்ய முடியும் இந்த பூமியில் இருக்க எல்லாத்தையும் எரிச்சு போடுவேன் நாங்க அவ்வளவு பவர்ஃபுல் பர்சன் அப்படியா இது ஏறி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரு புள்ள தூக்கி போட்டது இவ்வளவு பெரிய ஆளுக்கு இப்படி பண்றது இன்சல்ட்டா இருக்கு கொஞ்சம் சமமா ஏதாவது எரிக்கிற மாதிரி ஒரு பில்டிங்கு இல்லையா இல்ல ஒரு ஹோல் கண்ட்ரி அப்படி கொடுத்துன்னா அப்படி பண்ணா புல்லா எரிச்சு ஒரு புள்ள போய் பண்ற முதல்ல இதை ஏறி அப்புறம் மீதி பார்த்துக்கலாம் ரொம்ப இன்சல்ட் பண்ற நீ சும்மா இன்சல்ட் பண்ண முதல இதை செய்வே இல்லை ஒண்ணுமே ஆகல நட ஒண்ணு ஒர்க்கால் கொஞ்சம் அவமானம் ஆயிடுச்சு இது பிரிஸ்டிஜி விஷயமா இருக்கும் சில சில ரொம்ப பிரிஸ்டிஜி செஞ்சா காட்ட வேண்டிய ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டிப்போம் அதனால தன்னுடைய முழு சக்தி நீங்கள் யார் அப்படியே ஒண்ணுதான் இல்ல அது ஒண்ணும் தெரியல கண்டா ஒண்ணு தெரியலையா நீதான் பெரிய ஆளு சூராதி சூரன் சரி ஓகே நெக்ஸ்ட் யாரு போறது வாயு பகவான் வாயு பகவான் ரொம்ப பெரிய ஆளு ஓகே அதனால வாயு பகவான் நீங்க தான் போனோம் என்ன வாயு பகவான் யாரு ஆகாச வாயு அக்னி அப்போ அக்னிக்கு சேஷ்ட புத்திரன் ஓகே அவனால முடியாது எனக்கு பின்னாடி பிறந்தவன் அதனால அவனால முடியாது நான் பார்த்துட்டு வரேன் நான் பாத்துட்டு வரேன் எல்லாரும் நீ யாரு நான் கேட்கணும் நீ யாருன்னு நீ என்ன கேட்கறியா சரி பரவாயில்ல நான் யாருன்னா வாயு பகவான் நீ என்ன செய்வேன் ஏதாவது வேணா லிப்ட் பண்ணிடுவேன் ஏதாவது வேணா தூக்கி அடித்து அந்த பக்கம் அடிச்சு விடுவேன் பெரிய பெரிய மரத்தை தள்ளிப்பிடுவேன் பில்டிங்கே உடைச்சு போடுவேன் நான் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் பர்சன் அப்படியா அந்த பழைய புள்ளையை வச்சுட்டு இருக்காரு இதை ஒண்ணு இப்படி நகத்து தான் நான் இவ்வளவு பெரிய பில்டிங் அடிச்சுடுவேன் நொறுக்கிடுவேன் எல்லாம் சொல் பெரிய பெரிய இது புள்ள போட்டு போட்டீங்கன்னா எனக்கு அவமானப்படுத்துற மாதிரி முதல்ல இது பண்ணு சரி சமயம் அவன் பெரிய ஆளா இருந்தான் அப்படி அசால்ட்டா சொல்லுவான் இந்த வில்லேஜ்ல அப்படி பாத்தீங்க இதான் பஸ்ட் தூக்கூடா அப்புறம் மீதியை பண்ணலாம் அப்படி சொல்லுவான் ஒரு ஒரு இது இருப்போம் அப்படி வேற இது அக்கிரமமா இருக்கிறது புள்ள நுகத்து முள்ள அந்த சசினி நம்மளுடைய அவமான தாங்க முடியும்னா ஒரு எரிச்சல் ஒரு மாற பக்கத்துல எவனாவோ அடிச்சு கொடுவான் தாங்கள் யார் எல்லாம் அவுட் எல்லாரும் எல்லாரும் இந்த சீட்ல பாக்குறான் யார் மேல உட்காந்துருக்கா தேவேந்திரன் நீங்க போகணும் நானே போகிறேன் எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாலும் தந்தம் எல்லாம் சரி நான் போறேன் நான் சொல்லிட்டு போனேன் தேவேந்திரன் தேவேந்திரன் ஆச்ச அவனுக்கு கர்வம் எவ்வளவு இருக்கும் ஏன்னா எல்லாத்தினுடைய தலை அவரு அவருக்கு எப்படிப்பட்ட தலை இருக்கும் தலை கனமா இருக்கும் வெயிட்டுன்னா செம்ம வெயிட்டு அதனால வரும்போதே எக்ஷன் காணாம போயிட்டான் இவனுக்காவது காட்சி குடிச்சது அந்த ஈஸ்வர காட்சி இவனுடைய கர்வம் ஹைட்டு ஜாஸ்தி இந்திரனுக்கு அந்த ஸ்பரீஷ காட்சி கூட கிடைக்கும் அந்த ஈஸ்வரர் ரொம்ப துக்கமாயிட்டான் ஆனா ஈகோ அதிகமா இருந்தாலும் அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கிறதுனால தான் அந்த ஈகோவும் அதிகமா இருக்கிறது சாமர்த்தியம் அதிகமா இருக்கிறது ரியலைஸ் பண்றான் மற்ற மாதிரி உடனே போகல இதனை பார்க்காம போகக்கூடாது நான் அது என்னதுன்னு பார்க்க அப்போ அவன் வந்து உட்கார்ந்து தபஸ் பண்றான் அந்த மாதிரி தபஸ் பண்ணும்போது அங்க உமா மகேஸ்வரி வர உமா மகேஸ்வரி வந்து காட்சி கொடுக்குறான் காட்சி கொடுத்தோம்னா அந்த எக்ஷ யாரு அந்த எக்ஷன் யாரு ஏ அதுதான் பிரம்மன் ஈஸ்வரன் அப்படி சொல்லி அதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படி சுட்டு பிரம்ம உபதேசம் பண்ற என்ன பிரம்ம உபதேசம் பண்ணினாத் அறியாததுக்கும் அப்பாற்பட்டது டீச் பண்ணா யாருக்கு இந்திரனுக்கு ஓகே அப்புறம் இந்திரன் வந்து அந்த உபதேசத்தை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய சகபாடிகள் இருக்காங்களே எல்லாருக்கும் அதை வந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த பிரம்ம உபதேசத்தை திருப்பியும் பிரம்மத்தினுடைய ஞானத்தை கொண்டு போகணான் இப்படி கதை இந்த கதையில இவ்வளவு பாதால் சங்கராச்சாரியர் நிறைய விஷயம் சொல்றார் இந்த கதையிலிருந்து என்ன விஷயம் நாம எடுத்துக்க முடியும் அப்படின்றத சொல்றார் அதுக்கு தான் கதையை முன்னாடி சொன்னே இப்போ நம்ம ஸ்லோகத்தில் போகும்போது அந்த கதையே சொல்ல போற திருப்பி அந்த கதை என்ன வருது முதல்ல கதையில இருக்கக்கூடிய கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன முதல்ல வந்து பிரம்ம அஸ்தித்வம் அப்படி முதல் பாயிண்ட் பாயிண்ட் பிரம்ம அஸ்தித்வம் பிரம்மன்றது இருக்கிறது அப்படின்னு முதல்ல படிச்சுக்கணும் நாம ரெண்டு கண்டா அத்தியாயத்தில் என்ன படிச்சோம் நிர்குண பிரம்மத்தை பத்தி படிச்சோம் நிர்குண பிரம்மன் ஓகே இப்ப வந்திருக்கிறது மூணாவது கண்டல சகுண பிரம்மம் சகுண பிரம்மம் ஓகே ஏன் இதன நிர்குண பிரம்மத்துக்கு என்ன பிரூப் அப்படின்னா விஜா நிமகா தனு சிஷ்யாத் எங்க படிச்ச மாதிரி இருக்கோ முண்டோக பண்ண படிச்சுமே கரெக்டா ி நச்சதி மனகா ந்மகா நிஜா நிமக நாங்கள் அறிந்தவில்லை உனக்கு சொல்லியும் கொடுக்க முடியாது ஏன்னா அது கண்ணால் பார்க்க முடியாது வாக்கினால் சொல்ல முடியாது மனசினாலே அறிய முடியாது கேனோ புனிஷா இல்ல இது கடவுபனிஷா கேனோ புனிஷம் அதனால ஒண்ணும் பார்க்க முடியாது அது தொட முடியாது அப்ப ஒண்ணுமே இல்லையா அஸ்தி பிரம்மன் அஸ்தி அங்கி அப்படி சொல்றது அதனால இந்த விஷயத்துக்கு நிர்குண பிரம்மம் நிறைய பேர் ஒத்துக்கிறது அத்வைத்திய ஒத்துக்க மாட்டாங்க ஒக்க மாட்ட ஒத்துக்கமாட்ட ஒர்களுக்கு அது கண்ணால பார்க்க முடியாது காதால் கேட்க முடியாது தொட முடியாது அப்படின்னு நடத்தும் அதுக்கு பேரு நிர்குணம் அதனால இந்த இடத்துல அப்படி நிர்குணமாக இருக்கிற பிரம்மன் அஸ்தி இருக்கிறது பிரம்ம அஸ்தி நிரூபிக்கப்பட்டது ஆச்சாரியால் செகண்ட் லெசன் இந்த பாடம் என்ன இரண்டாவது பாடம் கத்துக்கிறது மித்தியார்த்த பிரதர் செகண்ட் பாடம்யார்த்த பிரதர் என்னது அப்படின்னா எந்த உனக்கு எந்த புகழ் கிடைச்சிருக்கிறதோ பேர் கிடைச்சிருக்கிறதோ பெருமை கிடைச்சிருக்கிறதோ அதெல்லாம் வந்து பகவான் உண்ணுடுது இல்லை எப்படி தெரியுது அக்னி வாயு அவங்க அடைந்த வெற்றி எல்லாம் யாருடைய வெற்றி வித் பகவான் அங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கிறார் அந்த வெற்றினால இருக்கிறது இவன் என்ன நினைச்சிருந்தா நாங்க தான் அடைந்த வெற்றி சொன்னா கிருஷ்ணர் கீதில அவங்கிட்ட சொல்றாரு ஏ அர்ஜுனா ஏற்கனவே எல்லாரையும் நான் கொண்டு போட்டேன் ஒண்ணும்பித்திண்ட முன்னாடி அவங்க அவமான பின்னாடி இருக்கிறது நீ இந்த பெருமைகள் வந்து மித்தியான புரிஞ்சிக்காம அது சத்தியம் நினைச்சிருந்த அது இங்க கத்துக் கொடுக்கப்படுகிறது மூணாவது இந்த கதையில் என்ன நீதி கிடைக்கிறது அப்படின்னா பிரம்மனகா துர்விக்னேயத்துவம் பிரதர்ஷனம் துர்விக்னேயத்துவம் அந்த பிரம்மனை அறிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அது ரொம்ப கடினம் ஏன்னா பிரம்மன் இந்திரிய மனோ அதீதம் இந்திரிய மனோ அத்தீதம் அது இந்திரியத்துக்கும் மனசுக்கும் அத்தீதமாக இருக்கின்ற விஷயம் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதனால இங்க என்ன சொல்றது இந்திரிய மனோ அதித்தம் இங்க வந்து கதையில காட்டுறது என்ன காட்டுறது கதையில அப்படின்னா பகவான் இண்டிகேஷன் வந்து பிரம்மன் ஓகே சரி அக்னியினுடைய அடையாளம் என்ன அது வந்து ஞானேந்திரியம் வாயுவோட அடையாளம் என்ன அது வந்து கர்மேந்திரியம் இந்திர யாரு அவர் தேவருக்கு தலைவன் தேவேந்திரன் ஓகே இப்ப இந்திரிய கூட்டத்தினுடைய தலைவன் யாரு எல்லா இந்திரியர்களுக்கும் பத்து இந்திரியர்களுக்கும் தலைவன் யாரு யுவர் த மனசுதான் அப்போ எப்படி அக்னியும் வாயுவும் போய் அதை தோத்துட்டு வந்ததோ அது அந்த பிரம்மனை பார்க்க முடியாது அறிந்து கொள்ள முடியாது ஓகே அது மனசும் அங்க மனசினால அந்து கொள்ாய்ப்பே பிரியூ கிடை கதையில இருந்து ஓகே உருவகப்படுத்தப்பட்டு அந்த மூணு பேரும் எப்படி வந்து இருக்கிறார்கள் அவ்வளவு கஷ்டம் அந்த எக்ஷனை கண்டுபிடிக்கிறது சுலபம் இல்லை அப்படி நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அக்னி வாயு ரெண்டு திரும்ப இந்திரன் மா என்ன பண்ண அந்த பிர அறிவை ஞானத்தை அடைஞ்சாத்தான் வர்றது எப்படி அதை அறியறது அப்படின்னு சிந்திச்சு அதுக்கு என்னுடைய கர்வம் மிகப்பெரிய தடைங்களா இருக்கிறதுன்னு சொல்லி அந்த கர்வத்தை நீக்கி பணிவு வந்தது சாதகனுக்கு இருக்க வேண்டியது என்ன ஹம்பிள் அண்ட் சிம்பிள் ஹியூமிலிட்டி இருக்கே பணிவு இருந்தா தான் அடைய முடியும் ஓகேவான் அதனால அவனுக்கு வந்து இந்த பணிவு இல்லைன்னா இந்த ஞானத்தை அடைய முடியாது நமஸ்கார பண்ண வராது பெண்ட் ஆகாது உடம்பு விளையாது பெண்ட் பண்ண அவரு என்ன மாதிரியா இருக்காரு மனுஷன் வெண்டாகவே ஆகாது சில பேர் கோயிலே நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் ஆள் இருக்க வணங்கா முடி அவன் சோ ஒரே ஒரு இடத்துல தான் வணங்குவான் பார்பர்கிட்ட அந்த மாதிரி ஆள் அவன் சோ அந்த ஸ்ட்ரிப் நெக் இருக்க அந்த கர்வம் இருக்க இந்த கர்வம் ரெண்டு பேருக்கு வருது ஒண்ணு வந்து ஏதாவது நீ சிறப்பாக இருந்தா கர்வம் வரும் அது ஓகே சில ஒண்ணுமே இல்லாம கர்வம் வரும் காலி டப்பா ஓகே எல்லாம் இருக்கிற மாதிரி நினைச்சுப்பான் அது ரொம்ப அக்கிரமம் இந்த மாதிரி குரூப் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அவங்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்ல சொன்னா முதல்ல பகைய ஆயிடும் என்ன அர்த்தம் முதல்ல எல்லா ஊருக்குள்ள சொல்லுவா சுவாமிஜி முன்னாடி நல்லா இருந்தாரு இப்ப நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னு சும்மா இருக்கிறது தான் பெட்டர் தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது தெரி வந்து தெரிஞ்சுக்காக தெரிஞ்சுக்காத மாதிரி ஆயிடுவேன் அதனால அக்னி வாயு போயிட்டு திரும்பி வந்துருத்தோ இவனுக்கு என்ன ஆயிடுச்சு அமானித்துவம் பண்பு அவனுக்கு சரண்டர் வந்திருக்கு அமானித்துவம் பண்பு அதோட இவனுக்கு பக்தி வந்திருக்க ஓகே சரண்டர் பணிவு அமானித்துவம் போன்ற நற்பண்புகள் அதோட பக்தி இருக்கணும் அந்த பக்தி இதெல்லாம் இருந்தா தான் இதை நடக்க முடியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணா கீதையிலோ பதினெட்டாவது அர்ஜுனா என் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லாதே அவர்களிடம் சொல்லாதே அப்படின்றது சொல்லி இதுக்கு உபதேசத்துக்கு மூல காரணமா இருக்கிறது சரண்டர் ஆகணும் அவன் பக்குவமாகணும் பணிவுறும் அப்போ என்ன வேண்டியிருக்கிறது உனக்கு கர்வம் போய் பணிவு வந்து பக்தியோட இருக்கிறவர்களுக்கு தான் இந்த உபதேசமே உள்ளர போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்திரனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அவனுக்கு அவனுக்கு ஏகப்பட்ட பவர் இருக்கு ஒரிஜினலா அவன் பெரிய அளவன் புரியல அதனால அவனுக்கு இருந்த அந்த எல்லா விஷயம் போன பிறகு சாதன சதுஷ்ட சம்பத்தி வந்து செகண்ட் தெய்வீக சம்பத்தி சாத்வீக சம்பத்தி இருந்தனால அவனுக்கு ஞானம் அவனுக்கு ஞாபகம் ஞானம் கிடைச்சது ஓகே இந்த சிரத்தை என்ன பண்றது கொடுக்காது கொடுக்காது அப்பதான் ஞானம் வந்துக்கணும் குரு கொடுக்கணும் குரு மூலியமா சாஸ்திரத்து மூலியமா ஞானம் கிடைக்கும் எப்ப உனக்கு உருவாகிறதோ அப்பதான் குரு உனக்கு கிடைப்பார் குரு எப்ப கிடைக்கிறாரோ அப்ப சாஸ்திரம் கிடைக்கும் சாஸ்திரம் எப்ப கிடைக்கிறதோ அப்ப ஞானம் கிடைக்கும் எப்ப ஞானம் கிடைக்கிறதோ அப்ப மோட்சம் கிடைக்கும் மேப் வந்து மறந்துடவே கூடாது அப்படி அப்ப நற்பண்புகள் தான் இருக்கிறது குட் வேல்யூஸ் எவ்வளவு இருக்கிறதோ யுவர் அதை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கை அமையும் ஓகே நற்பண்புகள் நீ குருவுக்காக அலைஞ்சிருக்க வேண்டாம் நறுமணம் பூத்த பூக்கள் நல்ல பூவாயிடுச்சு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கலி தேனி வரும் தேனி தேடி வந்து அது போல குரு பக்கத்திலே வந்துருவார் எங்கேயோ பஞ்சாப் இருக்கிற ஒரு ஆளு திடீர்னு வந்து நின்னார் கத்துக்கிறியா அப்படின்னா செஞ்சு அதுக்கு ரெடியா இருந்தா இந்த விஷன் மாத்திரம் தெரியணும் அகெயின் இன்பர்மேஷன் தோத்தாபுரி கொடுத்தது ஓகே இந்த எங் பெலோ உடனே இதுவரைக்கும் பலவிதமான சாதனை not ordinary fellow நாட் ஆர்டினரிச்சான் தவிச்சான் பூஜை பண்ணினா எல்லாம் பண்ணினா எல்லாத்தையும் சர்வாத்திரமா பண்ணினா அவங்க ஒய்ஃபியே பவதாரிணியா நினைச்சு பூஜை பண்ணினா அவ்வளவு பெரிய ஆள் ராமகிருஷ்ணன் அந்த ராமகிருஷ்ணனுக்கு தோத்தாபுரி அந்த ஞானத்தை கொடுத்தார் பிரம்ம ஜானத்தை அட்வைஸ் பண்ணார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எங்கேயும் போய் தேடி அலையில ஆட்டோமேட்டிக்ல குரு கிடைச்சார் இவன் எப்போ ஸ்ரத்த பணிவு வந்ததும் அர்ஜுனன் ஒன்றர் அவனுக்கு முன்னாடியே குரு இருக்கிற இவன் ஸ்ரத்த வந்துட்டோன்னு குரு உடனே டக்குன்னு அப்படி வந்துட்டோம் ஆல்ரெடி குரு இருக்கிறார் நமக்கு ஸ்ரத்தை கிடைச்சதுன்னா இதுல சிரத்தை வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இந்த சிரத்தையோடு நாம் போகணும் இங்க சிரத்தன்றதுக்கு என்னன்னா உனக்கு அவர் சொல்ற பேச்சிலையும் நடத்தையிலையும் உனக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லைன்னா கஷ்டம் ஓகே அதனால நான் சொல்றது சாதாரணமா நீ சாகரத்துக்குள்ள ஒரு இவர் தான் என்கிட்ட இவர் தான் குரு அப்படின்னு சொத்து போனோம் இவர் தான் என் குரு அப்படியாவது தெரியணும் நிறைய பேருக்கு தெரியாது அம்மா அப்பா தெரியும் வேற வழி இல்லாததுனால ஓகே குரு யாருன்னு தெரியாது நிறைய பேருக்கு ஓகே சில பேர் குரு சொல்லுவான் சொமா குரு இந்த பெங்களூர்ல குரு சொல்றான் என்ன குரு அந்த குரு சொல்லுவான் ஸ்கூல் டீச்சர் மாதிரி குரு என்றது இந்த குரு சிஷிய லக்ஷன் இருக்க ஹைலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரெண்ட் ஓகே இந்த குரு சிஷ்ய பாவனையில் தான் உபதேசம் நடக்கும் வேற எங்கேயும் உபதேசம் நடக்கும் அதனால இந்திரன் சிஷ்யனாகரா உமாதேவி உமாதேவினாலுகள் எனக்கிட்ட வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி குரு கிடைக்கிறார் அப்படின்றது தெரியுது நாலாவது விஷயம் அப்போ இது இருக்கிறது அப்பாவுக்கு பக்தி அது நமக்கு வேணும் அதுக்கப்புறம் வந்து நம்முடைய நெசசிட்டி அவசியமானது ஒரு டீச்சர் வேணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன திருப்பி ரிட்டன் வரும்போது எப்படி போறான் இப்ப நம்ம திருப்பி சென்னைக்கு போகும்போது எப்படி போவோம் அதே ஆளு அதே கை தான் இருக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் மாறுதலோட போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அதனால அந்த ஞானத்தோட போகிற அந்த ஞானத்தோட வாங்கிட்டு எல்லாருக்கும் டீச் ஒரு மதிப்பு மரியாதை இருக்க அதை விட குளோரி பல மடங்கு வந்துரு அப்போ இந்த பேரு புகழ் ஸ்துதி எல்லாம் இருக்கிற குளோரி குளோரினஸ் அதெல்லாம் எதனால வருது இந்த ஞானத்தினுடைய குளோரி அது ஒருத்தர் நமஸ்காரம் பண்றாங்கன்னா அந்த ஞானத்துக்கு நமஸ்காரம் பண்றாங்க சில பேர் பதவியில இருக்கும்போது நமஸ்காரம் பண்ணுவான் பதவிக்கு தான் நமஸ்காரம் உனக்கு இல்லன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ரிட்டையர்மெண்ட் ஆயிடும் அதனால இப்போ யார் ஒருத்தர் டீச் பண்றாலும் டீச் பண்றதுக்காக நமஸ்காரம் அந்த ஞானத்துக்கு நமஸ்காரம் இது பிரம்ம வித்யா மகிமா அதனால இந்த மகிமா இது வந்து என்னுடைய மகிமா இந்திர மகிமா இல்ல இந்திரனுடைய மகிமா இல்ல இது ஞானத்துக்கு சிவ பார்வதி உமா தேவி அட்வைஸ் பண்ணது அந்த ஞானத்தினால இவனுக்கு குளோரி கிடைச்சது அப்படின்னு முடிஞ்சது அப்புறம் வந்து கடைசியா ஒரு விஷயம் அது என்ன இந்த உபாசனாவுடைய சேஷத்துவம் என்ன சேஷத்துவம் இந்த யக்ஷா அப்பாற்பட்டு இருந்தா கூட இந்த உபாசனை பண்ணதுனால உனக்கு வந்து அந்த உபாசனை சொல்லி இந்த இது முடியறது உபாசனேஷன் இந்த எக்ஷனை எப்படி மெடிடேஷன் பண்ணணும் அப்படி சொல்லி உமாதேவி சொல்லி கொடுக்குறா இந்த மாதிரி உபாசனை பண்ணி மெடிடேஷன் பண்ணு அந்த எக்ஷன் எப்படி வந்தான் பிரைட் பீம் ஆஃப் லைட் அப்படி பிரில்லியன் லைட்டோட வந்தாலும் அந்த லைட் இருக்கு அந்த லைட் எப்படிப்பட்ட லைட் தெரியுமா மின்னல் மின்னல் அடிக்கிறது நம்ம ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் அப்ப பயன்படுத்த மின்னல் அடிக்கிறது தான் அத வந்து மெடிடேஷன் பிரைட்டா இருக்கிறது அந்த பிரைட் லைட் இருக்கிறது மின்னல் அந்த வந்து தியானம் பண்ணு தேவியார் ஒரு இந்த கதை ஒளிப்பிடமானது மின்டிக்கிற வேகத்தில் மின்னடி வெளிச்சத்தை மனசில் வச்சு நிதானம் அப்போ இந்த கதையில் என்ன இருக்கிறது இந்த மூணாவது கண்டத்தில் இருக்கிறது அப்படி நம்பர் 1. பிரம்ம அஸ்தியத்துவம் இரண்டாவது மித்தியத்துவ தர்சனம் அப்புறம் மூணாவது வந்து பிரம்மனகா துர்விக்னேத்துவம் பிரதர்சனம் அந்த பிரம்மனை அடையிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை அப்புறம் வந்து நாலாவது பணிவு பக்தினால குரு பிராப்திகி ஓகே நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் பிரம்ம வித்யா மகிமா இந்த பிரம்ம வித்யனுடைய மகிமா ஆறாவது விஷயம் உபாசனா சேஷத்துவம் இந்த உபாசனை என்னெல்லாம் பண்ணினா நமக்கு இந்த பிரம்மத்தை நமக்கு அறியறதுக்கான பக்குவம் நமக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி உபாசனையை கண்டது கண்டத்தை கண்டத்துல கண்டினியூட்டி முடிக்கிறது அதுக்கப்புறம் பின்னாடி வர ஸ்லோகம் மந்திரம் வந்து வேற விதத்தை கருத்தை சொல்றது அதெல்லாம் என்னது இந்த நாளிலே முடிக்கிறதுக்கு பகவான் அருள் பரணும் முடிப்போம் இப்பதைக்கு முடிப்போம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ் பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷா ஹரிஹீ வோகு நமஹீ வோ